நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினையின் கதை சொல்லும் நீதி பகுதிக்காக திட்டக்குடியிலிருந்து முக்கணி என்ன நேயர்களே எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா வாங்க கதை கொள்ள போலாம் மணர்கேணின் ஒரு அழகான கிராமங்க அந்த கிராமத்துல ரவிச்சந்திரன் ஒருத்தர் இருந்தாராம் அவர் வீட்டுல யாருமே கிடையாது அவரு ஒரு தனியாளு இருக்கும்போது அவரு வீட்டுல ஒரு கடிகார ஒண்ணு இருந்துச்சுங்க அத அவரோட செவத்துல மாற்றத்துக்காக ஆணியும் சுத்தியலையும் எடுக்கிறதுக்காக தேடுறாரு ஆணி கிடைச்சிருக்கு சுத்தியல் கிடைக்கல சுத்தியல் ஒருத்தர் இருக்காரு மனசுக்கு தோணுது தோணுச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன தோணுச்சோ தெரியல அவருக்கு ஐயோ இந்த நேரத்துல போய் கேட்டா அவன் என்ன நினைப்பானோ என்னமோ தெரியலையே அப்படின்ட்டு அவர் அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுர்றாரு சரினா அடுத்த நாள் காலையில எழுந்தோ சரி இந்த கடிகாலத்தை மாற்றத்துக்கு கேக்க போலாமா சுத்தியலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆனா ராமையா காலங்காத்தாலே வந்து இவன் கேக்குறானே அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டான்னா என்ன பண்றது நம்ம மனசு கஷ்டமா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை வச்சுட்டு அவரோட வேலையை பாக்க போறாரு சரி அப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இந்த கடிகாரத்தை பார்த்து செவத்துல மாட்டலாம் அப்படின்னு தோணுது ஆனா சுத்தியல் இல்ல பக்கத்து ராமையா கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு தோணுது ஆனாலும் விளக்கு வைக்கிற நேரம் அது சரி இந்த நேரத்துல போய் கேட்டா விளக்கு வைக்கிற நேரத்துல வந்துட்டானே அப்படின்னு ஏதாவது சொல்லிடுவானோ என்னமோ நினைச்சிட்டு இவரு ராமையா வீட்டுக்கு போகவே இல்லை கேக்குறதுக்கு சரிண்ணா அடுத்த நாள் காலையிலயும் போலாம் அப்படின்னு பாக்கும்போது அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையா இருக்கு அன்னைக்கு போய் கேட்கலாம் அப்படின்னு மனசுக்கு தோணுது ஆனாலும் வெள்ளிக்கிழமையா அதும் வந்து கேட்கறான் பாறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிடுவானோ என்னமோனு தம் மனசுக்குள்ளரையும் நினைச்சுக்கிட்டு இவரு கேட்காம அப்படியே ஒரு ஒரு சூழ்நிலைக்கு ஒரு ஒரு மாதிரி இவர் நினைச்சுக்கிட்டு இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ராமியா வீட்டுக்கு ரவிச்சந்திரன் போயிடுறாரு போன உடனே இந்த மாதிரி ராமியா கிட்ட வந்து ஏ ராமியா இனிமே நீ வந்து சுத்தியலும் வேணாம் எனக்கு ஒண்ணு வேணாம் அதை நீயே வச்சுக்கோ நீயும் எனக்கு எப்பவுமே நீ கொடுக்கவே வேணாம் அப்படின்னு பயங்கர கோபமா கத்துறாரு கத்திட்டு வந்துடுறாரு ராமியா வீட்டுல எல்லாருக்குமே குழப்பமாயிடுச்சு என்னையா திடீர்னு உன் வந்தா சுத்தியலும் வேணாம் ஒன்னும் வேணாம் உன் கத்திட்டு போறான் என்னன்னே தெரிலியே லூசு மாதிரி அப்படின்னு சொல்லி வீட்டுல எல்லாம் பேசிக்கிறாங்க சரிண்ணா ராமியா வந்து அவங்க வீட்டுல வந்து சொல்லிட்டு நான் போய் என்னன்னு கேட்டு வந்துறேன் ரவிச்சந்திரனை உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியலையே திரும்பவும் ராமையா ரவிச்சந்திரன் வீட்டுக்கு போறாரு போன உடனே ரவிச்சந்திரா உனக்கு என்ன ஆச்சு ஏன் நீ பாட்டுக்கு திடீர்னு வந்து சுத்தியாலும் வேணாம் ஒன்னும் வேணாம் நீயே வச்சுக்கோ எனக்கு தரவே வேணாம் நீ பாட்டுக்கு சொல்றிய எனக்கு ஒண்ணுமே புரியலையேப்பா என்ன ஆச்சு உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாராம் உடனே ஒரு நிமிஷம் மௌனமாவே இருந்தாரா ரவிச்சந்திரன் திரும்பவும் ராமையா என்ன ராமியா வந்து கேக்குறாரு என்னப்பா ஆச்சு உனக்கு என்னன்னு சொன்னாதானே தெரியும் அப்படின்னு கேக்குறாராம் அப்புறம் தான் ரவிச்சந்திரன் வந்து சொல்றாராம் இல்லப்பா நான் அந்த மாதிரி கடிகார எடுத்து செவத்துல மாட்டலான்னு பார்த்தேன் சுத்தியல் இல்ல அதை கேக்கலாம்னு நினைக்கும் போதெல்லாம் என் வந்து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 நம் உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் நல்லது நன்றி வணக்கம் நற்றினை வழங்கிய எந்த நிகழ்ச்சி உங்களை கவர்ந்திருந்தால் லைக் செய்யுங்கள் இது போன்ற பதிவுகளை தொடர்ச்சியாக பெற விரும்பினால் உங்கள் நண்பர்களுக்கும் இப்பகுதியை வழங்க ஷேர் செய்யுங்கள்